அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மனத்தொடுவாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை மனத்தொடுவாய்மை மொழியின் நெஞ்சத்தில் பொய்யாமல் நிலைத்து நின்று சொல்லினும் வழுவாது வாய்மை வழி நிற்பானேயானால் அவன் தவத்தோடு தானங்களை செய்கின்ற துறவர இல்லறத்தாரினும் பெரியோனாவான் மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை பேசாத மெளனியாய் மனம் தூயவனாய் தன் துன்பம் பொறுத்து பிற உயிருக்கு துன்பம் நிகழாதபடி வாழும் தபஸ்வியும் சொல்லில் இனியனாய் செயலில் ஈகையாளனாய் பகுத்துண்டு வாழும் இல்லறத்தானும் உண்மை வாய்மையாகிய இரண்டனையும் கடைபிடித்து மறுமை இம்மை பயன்களை அடைய வேண்டுவதாக இருப்பதால் மறுமை இம்மை பயன்களை அடைய வேண்டுதலின் வாய்மை வழி நிற்பவன் இத்துன்பமின்றியே இருமை பயனையும் அடைவதால் அவர் இருவரினும் வாய்மையாளன் சிறந்தவன் என்பது இந்த குரட்பாவிலே உணர்த்தப்பட்டிருக்கிறது தானம் இல்லறத்தானுக்கும் தவம் துறவரத்தானுக்கும் உரிய கடமைகள் மனத்தொடு தவத்தொடு ஒடு என்பது முன்னது நிகழ்ச்சி பொருளிலும் பின்னது உம்மை பொருளிலும் வந்தன தவமும் என்று பொருள் சொல்ல வேண்டும் செய்வாரின் தலை என்பது ஐந்தாம் வேற்றுமை எல்லைப் பொருளில் நின்று மேம்பாட்டை உணர்த்தியது ஒப்பிட்டு பார்க்கலாம் திருக்குறள் பத்தொம்பது தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் இதனுடைய பொருள் வியனுலகம் வானம் வழங்காதெனின் அதாவது வியப்புக்குரிய இந்த உலகத்திலே மழையானது சரியாக பெய்யவில்லை என்றால் தானம் வழங்குகிற இல்லற வாழ்க்கையும் தவத்தை கடைபிடிக்கின்ற துறவர வாழ்க்கையும் இல்லாமல் போய்விடக்கூடும் என்பதுதான் ஐத்தரேய உபனிஷத்தினுடைய சாந்தி பாடம் சொல்லுகிறது வாங்மே மனசு பிரதிஷ்டிதா மனோமே வாச்சிப் பிரதிஷ்டிதம் இறைவா எனது வாக்கு மனதிலும் மனம் வாக்கிலும் எனக்கமாக மருவி நிற்க அருள்வாயாக திருக்குவ புராணம் உபதேசிக்கிறது உவமம் தீர்ந்துடு வாய்மை ஒன்றே உனின் உலகில் தவமும் தானமும் ஒருங்குறச் செய்தலின் தலையாய பவமகன்று நான் மறை முடிவாகிய பரமசிவன் அரும்பதம் பெரும்படி உயர்த்திடும் தெரியின் என்னுடைய பொருள் உவமை கூற முடியாத வாய்மை என்ற அருங்குணத்தை கடைபிடித்து தானம் தவம் ஆகியவற்றை செய்தால் வினைகள் தீர்ந்து நான் மறைகளின் முடிவாகிய பரமசிவனின் திருவடிகளை அடையலாம் பதவுரை ஒருவன்கிறத சேர்த்துக்கணும் ஒருவன் மனத்தொடு ஒருவன் மனம் ஒன்றி வாய்மை உள்ளதை உள்ளவாறு மொழியின் பேசுவானையானால் அவன் என்பதை சேர்த்து கொள்ளணும் அவன் தவத்தொடு உணவைச் சுருக்கும் தவத்துடன் தானம் தக்கார்க்கு பொருளை மகிழ்ச்சியுடன் வழங்கும் செய்வாரின் செயல்புரிவோரைக் காட்டிலும் தலை மேலானவன் உயர்ந்தவன் ஒருவன் மனம் ஒன்றி உள்ளதை உள்ளவாறு பேசுவானே ஆனால் அவன் உணவை சுருக்கும் தவத்துடன் தக்கார்க்கு பொருளை மகிழ்ச்சியுடன் வழங்கி